வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்றாவது செய்தி சேவை ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆணி மாதம் ஐந்தாம் நாள் செவ்வாய் பழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் தமிழக செய்திகள் அதிமுக அரசின் சட்ட போராட்டத்தால் காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு சிறப்பான தீர்வு கிடைத்துள்ளது என்று முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆயிரம் மெட்ரிக் டன் கந்தக அமிலம் உள்ளது என மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் ஆலையிலிருந்து அமிலத்தை அப்புறப்படுத்த மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்றும் கூறியுள்ளார் எட்டு வழிச்சாலை அமைக்கப்பட்டால் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த லட்சக்கணக்கான விவசாய தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படும் என்று அகில இந்திய சங்கத்தின் மாநில பொதுச் பி சண்முகம் தெரிவித்துள்ளார் கர்நாடக அணைகள் நிரம்பி அவற்றிலிருந்து வெளியேறும் தண்ணீரை காவிரியில் திறந்து விடுவதற்கு தமிழ்நாடு ஒன்றும் வடிகால் அல்ல என்று திமுக செய்தி தொடர்பாளர் கே எஸ் நீரிழிவு நோயில் உருவாக்கும் வெள்ளை சீனி பயன்பாட்டை இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் ஐம்பது குறைக்க வேண்டும் என்ற நோக்கில் பனைமரம் நடும் திட்டத்தை தொடங்கியுள்ளதாக பனை நாடு இயக்க நிறுவனர் ஜெகதர் தெரிவித்துள்ளார் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வி தனபாலன் திங்கட்கிழமை காலை நடைபெயிற்சியின் போது மாரடைப்பால் காலமானார் சென்னையில் முதல் நாளில் கல்லூரிக்கு வந்த ஐம்பது மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்திய செய்திகள் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து காவல்துறையில் பின்பற்றப்பட்டு வரும் ஆர்டரில் முறை ஒழிக்கப்படும் மனித உரிமைகள் மேற்படுவதை வேடிக்கை பார்க்க முடியாது என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் சட்டப்பேரவையில் உறுதியளித்தார் காஷ்மீரில் ராணுவ நடவடிக்கை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நாளை தலைமைச் செயலகத்தில் நிதிநிலை தொடர்பாக கூட்டம் நடைபெற உள்ளது இதையடுத்து நிதிநிலை தொடர்பாக விவாதிக்க அனைத்து கூட்டத்திற்கு முதல்வர் நாராயணசாமி அழைப்பு விடுத்துள்ளார் மாரு மறு ஆய்வு முடிந்ததை அடுத்து செயற்கைக் கொலை விண்ணிலே முடிவு செய்துள்ளது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் போராட்டத்திற்கு அனுமதி அளித்தது யார் என டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தலபூர் மாவட்டத்தில் எட்டு மாவோயிஸ்டுகள் சரணடைந்துள்ளனர் எல்லை பாதுகாப்பு படை வீரரின் பட்டாலியன் பிரிவினர் முன் எட்டு மாவோயிஸ்டுகளும் சரணடைந்துள்ளனர் முதன்முறையாக டீசலுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பேட்டரியில் இயங்கும் அரசு பேருந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அடுத்த ஆறு மாதங்களுக்குள் முன்னூறு பேட்டரி பேருந்துகளை இயக்கவும் கேரள அரசு திட்டமிட்டுள்ளது மத்திய அரசின் புதிய முயற்சியாக சிபிஎஸ்இ ஆசிரியர் தேர்வுக்கு இந்தி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளுக்கு இடமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயல் செய்திகள் ஜப்பான் இரண்டாவது மிகப்பெரிய நகரான ஒசாகாவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இதே நேரம் சுனாமி எச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை சீன கப்பர் பிரேசாவில் போர் ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது கிழக்கு கடற்கரை பகுதியில் நடைபெற்ற இந்த போர் ஒத்திகையின் போது நவீனரக ஆயுதங்கள் எனப்படும் நீர்மூழ்கி ஏவுகணைகள் ஆகியவை பயன்படுத்தப்பட்டனா சபையின் சிறப்பு தூதராக நியமிக்கப்பட்டுள்ள ஹாலிவுட் நடிகை ஏஞ்சலினா ஜோலி ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதியில் உள்ள சிறிய அகதிகள் முகாமை பார்வையிட்டார் நியூ ஜெர்சி நகரில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சி ஒன்றில் மர்ம நபர்கள் இரண்டு பேர் புகுந்து சுப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் அமெரிக்காவின் எல்லை தாண்டியவர்களின் காரை போலீசார் துரத்தி விபத்து ஏற்பட்டது இதில் ஐந்து பேர் பலியாற்றினர் குடும்பங்களை பிரிக்கும் டொனால்டு டிரம்பின் திட்டத்திற்கு அவருடைய மனைவி மெலானியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பிரான்சின் பிஎஸ்ஏ குழும நிறுவனம் இந்தியாவில் எஸ்யூபி மாடல் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது தனது பிரபல மாடலான சிட்ரோன் கார்களை இறக்குமதி செய்து சென்னையில் உள்ள ஆலையில் அசம்பிளி செய்து வைக்க இந்த முடிவு செய்துள்ளது வணிகச் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான உற்பத்தி வரியை குறைக்கும் பட்சத்தில் அதிகரிக்கும் என மூடிஸ் நிறுவனம் கூறியிருக்கிறது நாட்டில் கார் உற்பத்தி மற்றும் விற்பனையில் முதலிடத்தில் உள்ள மாறுதி சுசுக்கு நிறுவனம் தனது பிரிமியம் ஹேட்ச்பேக் ரக மாடலான இக்னிஸ் காரில் டீசல் மாடல் உற்பத்தியை நிறுத்த முடிவு செய்துள்ளது கடந்த ஜூன் பதினான்காம் தேதியுடன் இன்போசிஸ் நிறுவனம் பங்கு பட்டியலிடப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிவடைந்திருக்கின்றன விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை கால்பந்து தொடருக்கு தயாராக சீனா சவுதி அரேபியாவுடன் விளையாடுகின்றது பெங்களூருவில் நடைபெற்ற யோனக்ஸ் அகில இந்திய பேட்மிண்டன் தரவரிசை போட்டியில் சௌரவ் வர்மா உஜிதா ஆகியோர் பட்டம் முன்னர் போட்டிகள் நடந்து விளையாட்டு வீரர்களிடம் அதிக ஆதரவு உள்ளது தெரியவந்துள்ளது பிரேசில் வீரர்களின் முயற்சியில் தோல்வி வெற்றி தோல்வி என்று முடித்தது சுவிட்சர்லாந்து உலகக்கோப்பை தொடரில் டிப்ளவில் நடைபெற்ற ஆட்டத்தில் குரோஷியா அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் நைஜீரியாவை வீழ்த்தியது திரைச்செய்திகள் ஒருவர் வாழ்வில் முன்னேற கல்வியும் ஒழுக்கமும் தான் மிக நடிகர் சிவகுமார் அறிவுரை கூறியுள்ளார் காலாப்படம் நன்றாக ஓடிக்கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி என்று ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பார்த்திபன் வெற்றியாளர்களுக்கு பரிசு கொடுத்த பின் பேசிய போது அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாகவும் நிச்சயமாக அரசியலுக்கு வருவேன் என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் அற்றினையும் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினசரி செய்திகள் ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து தினம் ஒரு துளி சமையல் சமையல் அட்டோடுதான் நான் பேசுகிறேன் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செயல்படுத்தி என்ற இணையதளத்திற்கு வருகை தருங்கள் நன்றி வணக்கம்